நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் சின்ன வெங்காயம் அஞ்சு நம்ம மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப மஞ்சள் பிடி கால் ஸ்பூன் எலுமிச்சம் சாறு தேவையான அளவு அல்லது புளி பேஸ்ட் சிறிது இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு நாலஞ்சு பொருட்கள் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஃபிஷ் கிளீன் பண்ணி வச்சுருவோம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் மிக்சியில் சின்ன வெங்காயம் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் படி உப்பு இஞ்சி பூண்டு எலுமிச்சம் சாறு அல்லது புளி பேஸ்ட்டு அது போட்டு நல்லா அரைச்சிடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை எடுத்து நல்லா மீன் மேலே நல்லா எல்லா இடத்துலையும் சைட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் தடுவி விட்டுடணும் தடுவிட்டு அதை ஒரு ஒரண்டு மணி நேரம் நல்ல ஊற வச்சிடணும் நல்ல ஊற ஊற டேஸ்ட் கிடைக்கும் அதை நல்ல ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பத்தை வச்சுட்டு தவா வச்சுட்டு தவால காஞ்சதும் தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை மீன் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பா பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபிஷ் ஷாலோ தயார் இது ஃபிஷ் தவா ஃப்ரைன்னு சொல்லுவாங்க சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதிக எண்ணையும் குடிக்காது எல்லோருக்கும் பிடிக்கும்